வாழ்நாளாம் மரண பயத்தினால் வாதிக்கப்படுகிறவர்களை விடுவிப்பதற்காக வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான பகுதியின் தலைப்பு மரண பயம் ஃபியர் ஆஃப் டெத் சங்கீதம் ஐம்பத்தி ஆறை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தேவனே எனக்கு இறங்கும் மனிதன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒழுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்பட மாட்டேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள் என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ தேவனே கோபம் கொண்டு அவர்களை கீழே தள்ளும் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கின்றன நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்திருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவனே நான் உமக்கு பண்ணிய பொருத்தனைகள் என்மேல் இருக்கின்றன உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீரின் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்பிவியாதிருப்பீரோ இன்றைய மனநசனம் நம் எல்லாருக்கும் தெரிந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் நான்காம் வசனம் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எத் திங்கிற்கும் அஞ்சிடேன் தோ ஐ வாக் த்ரூ தி ஷேடோ ஆஃப் டெத் ஐ வில் பியர் நோவில் சாவதற்காகத்தான் தான் வந்திருப்பது முதல் நாள் துவக்கியே இயேசுக்கு தெரியும் ஆனால் சாவின் வேளை வந்த போதோ அவரை திகிலும் வியாகுலமும் கவ்வின மரண பயத்திற்கு விதிவிலக்கானவர் யாருமே இல்லை வீர தீரமாய் பேசுகிறவர்கள் கூட மரணம் என என்றால் ஐயோ என்பார்கள் கடவுளை நம்பாதவர்களும் ஐயோ கடவுளே என்பார்கள் மரண பயம் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல ஆனால் மரணத்தை நாம் தவிர்க்கவும் முடியாது மரண பயத்தை நாம் அகற்ற முடியும் அதை எப்படி சமாளித்தார் இயேசு என்று நாம் கவனித்தால் அப்படியே நாமும் தேவையற்று நம்மை ஆட்டி படைக்கிற அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை பெற முடியும் இயேசு மரணத்தை மரண பயத்தை சமாளிக்க இரண்டு ஆயுதங்களை அவர் கையாடினார் அவற்றை சுருக்கமாக தியானிப்போம் ஒன்று அர்ப்பணிப்பின் ஜபம் அர்ப்பணிப்பின் பிரார்த்தனை மரண பயம் ஆண்டவரை ஆட்கொண்ட போது அவர் சருத்திரம் அறியாத அர்ப்பணிப்பு ஜெபம் ஒன்றை ஏறார் என் தந்தையே கூடுமானால் இத்துன்பக் என்னை விட்டு அகலட்டும் எனினும் என் விருப்பப்படி அன்று உமது விருப்படியே ஆகட்டும் என்று ஜபித்தார் இதே ஜபத்தை அவர் மூன்று தடவை அப்படியே செய்தார் என்பதிலிருந்து அவர் எவ்வளவு உருக்கமாய் இந்த ஜபத்தை செய்தார் என்பது நமக்கு புலனாகிறது தமது திருக்குமாரனின் ஜபத்தில் அவ்வளவாய் மனமலர்ந்த வெண்தந்தையானவர் விண்ணகத்திலிருந்து சிறப்பு தூதுவன் ஒருவனை அனுப்பி தமது மகனை திடப்படுத்தினார் அவரது தளர்ந்த கரங்கள் தள்ளாடும் முழங்கால்கள் தடுமாறும் பாதங்கள் எதையும் சமாளிக்க பலம் பெற்றன அர்ப்பணிப்பேஞ்சபான் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு படிப்பினையும் உண்டு ஜபிக்க வேண்டிய பொறுப்பு நன்றாக கவனியுபிக்க வேண்டிய பொறுப்பு முக்கியமாக பாடுபடுபவருக்குத்தான் இருக்க வேண்டும் யாக்கோபு ஐந்து பதிமூன்றிலே வாசிக்கிறோம் உங்களில் ஒருவன் பாடுபட்டால் அவன் ஜெபிக்க கடவுன் பாஸ்டர் பீட்டரையோ சுவிசேஷகர் யாக்கோபையோ தீர்க்கத்தரிசி யோவானையோ உங்களுக்காக ஜபிக்க சொல்லிவிட்டு நீங்கள் சும்மா இருந்து விடாதீர்கள் ஒருவர் தூங்குவார் மற்றவர் உறங்குவார் அடுத்தவர் குரட்டை விடுவார் ஏன் தெரியுமா அவர்களை அமழ்த்துவதற்கு அவர்களுடைய சொந்த பிரச்சனையே ஏராளம் உண்டு மற்றவர்கள் நம்முடைய ஜபத்திற்கு உதவியா இருக்கலாம் ஆனால் நமக்கு பதிலா ஜபிக்க முடியாது பாடுபடுகிறவனை போல் அந்த பாடுகளை யாருமே உணர முடியாது எனவே எத பாடுகள் உங்களை தாக்கினால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மரணபயம் உங்கள் வாசலுக்கே வராதபடி ஆண்டவரிடம் ஒரு அர்ப்பணிப்பு ஜபத்தை ஆண்டவரே என்று சொல்லி ஏங்கிவிடுங்கள் அவரிடத்தில் அர்ப்பணித்து விடுங்கள் அவரிடத்தில் விட்டுவிடுங்கள் மீதி அவர் பார்த்துக் கொள்வார் இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மரணபயத்தை சமாளிப்பதற்காக கையாடின ஆயுதம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது சாவானது பாரபட்சமே காட்டாது ஆனால் பெரிய வெள்ளிக்கிழமையோடு எல்லாம் முடிந்து போகாது ஈஸ்டர் ஞாயிறு வரும் பாடுபடும் போதும் சிலுவையில் அறையப்படும் போதும் இயேசுவின் விசுவாசத்திற்கு மெருகேற்றியது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையே உயிர்த்தெழுதலின் ஆரவாரத்தை எதிர்பார்த்தே அவர் சிலுவையை சந்தோஷமாய் சகித்தார் மாட்சிமை பெறப்போவதை மனதிற்கொண்டே அவமானத்தை அலட்சியம் பண்ணினார் பாவிகளின் எதிர்ப்பு அவருக்கு ஏமாற்றத்தை தந்தது உண்மைதான் ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை ஏன் தெரியுமா இந்திய முற்கீடத்தை சகிக்க நாளைய முடிசூட்டு இயேசுக்கு உற்சாகம் தந்தது தமது மரணத்தை பற்றி ஏசு பேசும் போதெல்லாம் தமது உயிர்த்தெழுதலையும் குறிப்பிட்டார் மார்க் ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மார்க் பத்து முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு எப்பொழுது மரணத்தை உடனே உயிர்த்தெழுதலையும் சொல்லிவிடுவார் அவருக்கு அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை கடந்த காலத்திலும் பல விசுவாச வீரர்கள் உடனடியாய் விடுதலை பெறுவதை மறுத்தனர் ஏன் தெரியுமா அவர்கள் முடிவான உயிர்த்தெழுதலை எதிர்நோக்கியிருந்தனர் மேலான உயிர்த்தெழுதலை அடையும்படி பாதிக்கப்பட்ட அவர்கள் விடுதலை பெற சம்மதிக்கவில்லை என்று எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் பாமாலையிலே ஒரு அழகான பாடலிலிருந்து ஒரு கவியை இங்கு வாசிக்கிறேன் என் ஜீவன் கிறிஸ்துதாமே அதாலே எனக்கு என் சாவாதாயமாமே நெஞ்சமே மகிழ்ந்திரு திரும்ப வாசிக்கிறேன் என் ஜீவன் கிறிஸ்துதாமே அதாலே எனக்கும் என் சாவு ஆதாயமாமே நெஞ்சமே நெஞ்சே மகிழ்ந்திரு ஜீவகாலமெல்லாம் மரணபயத்திற்குள்ளானவர்களை விடுவிக்கவே மனுமகன் சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எத் தீங்க்கும் அஞ்சேன் நல்ல ஆண்டு வாழ்நாளாம் மரண பயத்தினால் பாதிக்கப்படுகிற எங்களை விடுவிக்க உம்முடைய குமாரன் வெளிப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் மரணபயம் என்று வந்தவுடன் எங்களிலே மிகப்பெரிய பலசாலை கூட நடுநடுங்கி போகிறோம் ஆண்டவரை ஆனாலும் கூட உம்மிடத்திலே அர்ப்பணித்து ஜெபித்து எதிரேயுள்ள உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது மரணபயம் எங்களை விட்டு அகன்றுவிடும் என்று இயேசு கிறிஸ்து எங்கள் எல்லாருக்கும் மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி காண்பித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த நாளில் கூட ஒருவேளை கர்த்தாவே மரணத்தை இன்றோ நாளையோ என்று எதிர்நோக்கி இருக்கிற யாராவது இந்த இந்த தொலைப்பட்டியில் பார்த்து கொண்டிருந்தார் கர்த்தாவே அவருடைய இருதயங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு தெம்பையும் கர்த்தாவை நீர் அனுப்ப வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் இங்கே கண்ணை மூடி அங்கே உங்களுடைய பிரசனத்திலே கண்ணை திறந்து இன்னொரு நாள் கலரைகளையே விட்டு நாங்கள் எழுந்திருக்க போகிறோம் என்கிற நிச்சயத்தால் அவர்களை நிரப்போம் எப்பொழுதும் மறிக்க ஆயத்தமா இருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவை ஆ